வணக்கம் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பல் கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகில் பெரிய மின்சார உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது இரண்டு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அதிவிரைவாக 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் ரஷித் கான் என்பவர் மூன்று ஆசிய பில்லியர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் பங்கஜ் அத்வானி என்பவர் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஆஸ்திரேலிய காமன்வெல்த் போட்டியில் இந்திய கொடியை தேர்வு செய்யப்பட்டவர் பாண்டமங்கலம் விவேகானந்தாண்டி டென்த் பிளஸ் டூ ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு கருக்களும் முதுநிலை ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களால் துவங்கப்பட்டு அவர்களாலேயே முழு நேர பயிற்சியும் வழங்கப்படுகிறது பாண்டமங்கலம் விவேகானந்தா மேல்நிலை பள்ளி நாமக்கல் மாவட்டம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பிராந்தியப் பிரிவில் எந்த விமான நிலையம் சிறந்த விமான நிலையம் என்ற விருதினை பெற்றுள்ளது இரண்டு டி டுவெண்டி பெண்கள் கிரிக்கெட் போட்டியில் அதிவேகமாக ஐம்பது ரன்களை கடந்த வீரர் யார் மூன்று எந்த குடியுரிமை சட்டத்தின் கீழ் இந்திய தாய்க்கு வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தைக்கு இந்திய குடியுரிமை பெற முடியும் நான்கு அரசியலமைப்பில் எந்த விதியின் கீழ் ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்ற முடியும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி